சச்சிந்தோோத்தியேதவே தாபத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நும்தம் சணுவந்த சுகோப்பமே சுகான் ஸ்ரீஷ்ணர் உதவர் கே विषय उपदेश पड़ीर साधुस्तवोत्तमश्लोकमता कीदृग्विध प्रभो भक्तिस्वय्युपयुज्येत कीदृशी सद्भिरादृता एक तमेंकाध्यक्ष जगत्प्रभो प्रणतायानताय प्रपन्नाय कथ्यता தொம்பிரம்ம பரமம் வோம புருஷ பிரகிருத்தே பரஹா அவதீர்ணோசி பகவன் ஸ்வேட்சோபார்த்த பிருதக்வபுஹூ இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஸ்லோகத்தில் கேட்டார் உத்தவர் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி இப்போ பூர்த்தி பண்ணுறார் பகவான் சொல்கிறார் ஹே எது நந்தன எது வம்சத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவரே அப்படின்னு உத்தவரை பார்த்து சொல்கிறார் பகவானுக்கும் எதுநந்தனன்னு பேர் ாகிய பகவான் கிருஷ்ணரே உத்தவரை பார்த்து எதுநந்தனார் எது வம்சத்தில் எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறவரே பரமம் குஹ்யம் ஏதமம் குஹ்யம் போட்டுக்கணும் இந்த அத பூர்த்தி பண்ற மேலும் உபதேசம் பண்ண போறார் அதனால் இங்கே என்ன சொல்லுகிறார் ஹே உத்தவரே என்னிடத்துலேருந்து நீர் கேட்டீரே இது வந்து மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது இதனுடைய புனித தன்மையை பக்தியோடு பாதுகாக்கணும் இந்த ஞானத்தை இது சும்மா ஆஃப்டர் ஆல் நாலெட்ஜ் தானே அப்படின்னு சொல்லி என்ன கடவுளை பத்தின ஞானம் தானே இது அதுதானே எனக்கு தெரியுமே அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க இல்லையா அப்படிலாம் மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது ஏதோ பூர்வ ஜன்ம புண்ணியத்தினாலே இந்த ஞானம் எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த ஞானத்துக்கு மரியாதை தரணும் அந்த ஞானத்தை செயல்படுத்தணும் அறிவு இருக்குன்னு சொல்லி அறிவை மதிப்பிழக்க செய்யக்கூடாது நம்ம தேசத்தில் ஞானத்தை அம்பாடாக சரஸ்வதியாக பூஜை பண்ணுறோம் பரமம் குஹ்யம் ஸ்ருண்வத்தகா தவ உங்களுக்கு இது நான் ரொம்ப ரகசியமானதாக இருந்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டியதாக இருந்தாலும் சுகோப்பியமபி வக்ஷ்யாமி இன்னும் நல்லா பாதுகாக்கணும் எவ்வளோ தூரத்துக்கு ஞானத்துக்கு நாம் மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் அந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில் பயன்படும் எல்லாருக்கும் பயன்படும் சமூகத்துக்கே பயன்படும் நான் அதை வந்து உனக்கு சொல்லித்தரப்போகிறேங்கிற திரும்பவும் சொல்ல போகிறேங்கிற இப்போ நான் அடுத்த அத்தியாயத்துக்கு ஒரு பிரதிஜா வாக்கியமாக சொல்கிற இதுவரைக்கும் நீ கேட்டதெல்லாம் ரொம்ப விசேஷமானது தான் இந்த ஞானமெல்லாம் இன்னும் நிறைய பாதுகாக்க வேண்டிய உயர்ந்த ஞானத்தை எல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் சொல்லித்தரப் போகிறேன்கிறார் வக்ஷாமி சுகோப்பியமபி நன்கு பாதுகாக்கப்பட வேண்டும் தெய்வீக ஆற்றலோடு அனுஷ்டான ஆச்சாரங்களோடு பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த ஞானத்தை உனக்கு மேலும் சொல்லப்போகிறேன் ஏன் அப்படின்னா தொம்மே பிரத்தியகா தொம்மே சுகிருத்து தொம்மே சகா அப்படிங்கிற நீ என்னுடைய என்னுடைய தாசன் என்னுடைய அடிமையாக இருந்து என்னிடத்திலே ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோடு இருக்கிறாய் சுஹிருத்து என்னிடத்தில் எதையும் எதிர்பார்க்காத உள்ளம் உடையவனாக அதே சமயம் இந்த ஞானத்தை தவிர பொருளையோ பொன்னையோ போகத்தையோ விரும்பாதவனாக இருக்கிறாய் உண்மையான நண்பனாக இருக்கிறாய் கபடம் இல்லாதவனாக சகா சுகருத்து ரெண்டும் ஒன்று தான் இருந்தாலும் என்னுடைய உள்ளார்ந்த நண்பனாக இருக்கிறாய் என் உள்ளம் கவர்ந்த நண்பனாக இருக்கிறாய் என் உள்ளம் கவர்ந்த சேவகனாக தாசனாக இருக்கிறாய் ஆகவே உனக்கு மேலும் நன்றாக அறியப்பட வேண்டிய விஷயங்களை பற்றி அறிவை உனக்கு மகிழ்ச்சியோடு வழங்கப் போகிறேன் என்று பகவான் இங்கே உபதேசத்தை பூர்த்தி பண்ணுகிறார் இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தோட விஷயம் பூர்த்தி ஆகிறது அதை தரம்தோயது நந்தன சுகோப்பியமபி வக்ஷியாமி தொம்மே சுகிருசா இஸ்ரீமே மகாபுராணே பாரமஹம் அனைவருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம் பூஜ்யஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் என்ற தலைப்பிலான